நாற்றிலை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையிலும் தசை சிதைவு நரம்பு சிதைவு இரத்த நாளங்கள் சிதைவு நீங்கள் எளிய முறை இட்லி பூ இலையை அரைத்து பசையாக்கி அதை மேலே பூசி இந்த மேலே சொன்ன சிதைவுகள் வெகு நாட்களில் நீங்கிவிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்